நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் பதினான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று போர்ச்சுகல் நாடு முதன் இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டது இரண்டு ஐந்து கடல்களின் நாடு என்று ஆஸ்திரேலியா அழைக்கப்படுகிறது மூன்று ஜபல்ரம் என்பது ஜோர்டான் நாட்டின் மிக உயர்ந்த சிகரமாகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அட்லாண்டிக் கடலில் சூரிய உதயத்தையும் பசிபிக் கடலில் சூரியன் மறைவதையும் எந்த நாட்டில் காண முடியும் இரண்டு தேசிய கொடியில் பச்சை நிறம் மட்டுமே கொண்ட நாடு எது மூன்று பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்